மூசா மறைந்து உதயமாகும் வரை இரவில் குற்றம் இழைத்தவர் பகலில் தன் கையை விருக்கின்றான் என்று நபி அலிஹஹ் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஏழு ஐந்து ஒன்பது